திரு சாய்க்காடு சுவாமி திரு சாயா மணேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு குயிலினும் நன்மொழி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசன் நாயனாரின் அறுபத்தி திருப்பதிகம் இது திருச்சி திம்பரம் தொடுல மலர்கள் தூவி தொடுதும் மார்க்கண்டேயன் மலர்கள் பூவி தொடுதலும் மார்க்கண்டேயன் வீடு நாள் அணுகிற்றென்று மெய்கொள்மாயான் வந்த காலம் விடுநாள் அணுகிற்றென்று மெய்கொள்மாயான் வந்த காலம் மாயான் வந்த காலன் பாடுதயான் செல்லும் அஞ்சி பாதமே சரணம் என்ன ஆடுதயான் செல்லும் அஞ்சி பாதமே Oh, I do, Look at Oxide Surinatal Medi This 만 is very unknown I find a fish pattern This one has困 tród This one has hunted cha ikade me vinare e badangadu male mattaga வடங்கெடு மலைமத்தாக வானவரு அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பகிரேவர் அஞ்சி அடைந்து நு சரணம் என்ன அருள் பெரிது உடையராகி அருள் உடையராகி தடம் கடல் நஞ்சம் உண்ட தடம் கடல் நஞ்சம் உண்டார் சாய்க்காடு மேபினாரே சாய்க்காடு மேபினாரே சாய்க்காடுமேவின அருள் இல்லா வெளியனும் அருணிடலாக ஈசன் வரணியலாகி தன்வாய் நூலினால் பந்தர் செய்ய தன் வாய் நூலினால் பந்தர் செய்ய முரள் இல்லாச்சிலை முரள் இல்லாச்சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடுமேவினாரே ஆன சிலந்தி தன்னை தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடு மேவினாரே சாய்க்காடுமேவினார் சாய்க்காடுமேவினாரே அரும் பெரும் சிலைக்கை வேடனாராய் அரும் பெரும் சிலைக்கு வேடனாய் விரல் பார்த்தற்கு அன்று விரல் பார்த்தற்கு அன்று உரம் பெரிது உடைமை காட்டி உள்ளமர் செய்து மீண்டே வரம் பெரிது உடையனாக்கி வாழ் முகத்தின் மண்ணும் சரம்பொலி பொலி சாய்க்காடுமேவினாரே பார்த்தற்கு அன்று சரம்பொலி துணியார் சாய்க்காடுமேவினாரே சாய்க்காடுமேவினாரே சாய்க்காடுமேவினாரே கிந்திரன் பிறமனங்கி பசுக்களோடு மந்திரம் மறையதோரி பானவர் வணங்கி வாட்ட இந்த பிர மணங்கி என்பகை பசுக்களோடு மந்திரம் மறையதோரி பானவர் வணங்கி வாட்ட தந்திரங்கரியாத்தக்க சந்திரங்கரியா தக்கன் வேள்வியை தகர்த்த யான்று தந்திரங்கரியா தக்கன் வேள்வியை தகர்த்த யான் சந்திதற்கருள் செய்தாரும் சாய்க்காடுமே வினாரே சந்திதற்கருள் செய்தாரும் சாய்க்காடுமே வினாரே சாய்க்காடுமே வினாரே சாய்க்காடுமேவினாரே ஆமி பாலும் நெய்யும் ஆட்டி ஆமி பாலும் நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட்ட பொறாத தன் தாதை தாழை கூர்மழு ஒன்றால் ஓற்ற பொறாத தன் தாதை கூர்மழு ஒன்றால் ஓற்றே குளிர் சடை கொன்றை மாலை thaamam nal sandiki indar saikadu mevinare thaamam nal sandiki indar saikadu mevinare saikadu mevinare mayyaru manattanaaye பகீரதன் வரங்கள் வேண்ட பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரங்கியத்த ஆயிரம் முகமதாகி பையகம் எளியப்பாய்வான் வந்து இழி கங்கை எண்ணூ தையலை சடையில் ஏற்றார் சாய்க்காடு மேவினார் பையகம் நெளியப்பாய்வான் பந்து இழி கங்கை எண்ணூ தையலைச் சடையில் மேவினாரே சாய்க்காடு மேவினாரே சாய்க்காடு மேவினாரே ஆனா உவப்பெரும் தடக்கை வேடன் கொடுஞ்சிலை இறச்சிப் பாரும் துவப்பெரும் செருப்பால் நீக்கி துயவாய்க்கல தூங்காட்ட உவப்பெரும் குருதி சோற ஒரு கனை இடந்து அங்கு அப்ப தவப்பெரும் தேவை செய்தார் சாய்க்காடு மேவினாரே சாய்க்காடு மேவினாரே குவப்பெரும் தடக்கை வேடம் கொடுஞ்சிலை இறச்சி பாறும் துவும் செருப்பி தூயவாய் கலசம் ஆட்ட குவப்பெரும் குருதி சோற ஒரு கணி அப்ப தவ பெரும் செய்தார் சாய்க்காடு மேவினாரே வேடன் தவப்பெரும் தேவு செய்தார் சாய்க்காடு மே நக்குல மலர் பன்னூறு கொண்டு நக்குல மலர் பன்னூறு கொண்டு நன் ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான் மின்னலர் ஒன்று காண மென் மலர் ஒன்று காணாது ஒக்கும் என் மலக்கள் என்று அங்கு ஒரு கண்ணை இடந்து அப்ப சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்க்காடுமேவினாரே சாய்க்காடுமேவினாரே சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்க்காடுமேவினாரே சாய்க்காடுமேவினாரே சாய்க்காடு மேவினா சாடினார் காலன் மால சாய்க்காடு மேவினாரே சாய்க்காடு மேவினாரே தடம் கடல் நஞ்சம் உண்டார் சாய்க்காடு மேவினார் சிலந்தி தன்னை தரணி தாங்க சாய்க்காடு மேபினாரே பார்த்தற்கு அன்று சரம்பொலி துணி இருந்தார் சாய்க்காடு மேபினாரே சந்திரற்கு அருள் செய்தாரும் சாய்க்காடு மேபினாரே சண்டிக்குார் சாய்க்காடுமேவினாரே கங்கையன் தையலைச் சடையில் ஏற்றார் சாய்க்காடுமேவினாரே வேடம் தவப் பெரும் தேர்வு செய்தார் சாய்க்காடுமேவினாரே சக்கரம் கொடுப்போலும் சாய்க்காடு மேவினாரே சாய்க்காடு மேவினாரே புயங்கள் ஐ நான்கும் பத்தும் ஆய கொண்டரக்கங்கோடி சிவன் திருமலையைப் பேர்க்க திருமலர் குழலி அஞ்ச புயங்கள் ஐநான்கும் பத்தும் ய கொண்டரக்கங்கோடி சிவன் திருமலையைப் பேர்க்க திருமலை குடலி அஞ்ச சிவன் திருமலையைப் பேர்க்க திருமலர் குடலி அஞ்ச பியன் பெற எய்தி வீழ பியன் பெற எய்தி வீழ விரல் சிறிது உண்டி யம்பெற நாமம் இருந்தார் சாய்க்காடு மே வினாரே தியன் பெற எய்தி வீழ பிறல் சிறிது ஊஞ்சி வீண்டே சயம் பெற நாமம் இருந்தார் வினாரே சாய் சாய்க்காடு மே